ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்பகம் நாம் அவஹந்திஹோமஹா என்கிற தலைப்பில் அவந்திஹோமத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்தங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அத்தமான மந்திரங்கள் ஓர் தடவை அந்த மந்திரத்தை ஜபம் செய்தால் ஆயுஷ்காலம் முடிய நமக்கு அனைத்து விஷயங்களையும் ஸ்திரமாக நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடியதான சக்தி உண்டு அந்த மந்திரங்களுக்கு அது பணங்காசாக இருக்கட்டும் தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும் மனைவி குழந்தைகளாக இருக்கட்டும் நல்லோருடைய சேர்க்கை நமக்கு நல்ல யசஸ்ஸு நம்மை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை சொல்பவர்கள் இவர்களை ஸ்திரமாக இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும் அப்படி பிரார்த்திக்கிறது இந்த மந்திரங்கள் முதலில் நாம் செய்த ஆகுதி நல்ல வஸ்திரம் கட்டிக்கிறதுக்கு அருகமாக உள்ள ஆடை நல்ல பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் சாப்பிட்றதுக்கு யோக்கியமாக உள்ள அன்னம் அன்னம் அப்படின்னா அதனீயம்னு அர்த்தம் அதனீயம் அப்படின்னா அது சாப்பிடும்படியாக இருக்கணும் அரிசின்னா ரப்பர்லேயே அரிசி எல்லாம் வருதுன்னா அது என்ன சாப்பிடக்கூடிய வஸ்துவா அந்த அரிசியை ஒரு பாக்கெட்டில் மாட்டி அலங்காரத்துக்கு வைக்கலாமே தவிர அந்த காருகள்லாம் இருக்கும் காருகளில் கொத்து கொத்தா திராட்சை தொங்கும் முன்னாடி ஒரு ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட முடியுமா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமே தவிர அது சாப்பிடுவதற்கு லயக்கில்லை எவ்வளோ பசி வந்தாலும் அதிலேருந்து ஒரு திராட்சை எடுத்து சாப்பிடுட முடியுமா சாப்பிட முடியாது பார்க்க முடியும் அவ்வளோதான் அப்படி இல்லாமல் சாப்பிட்ற சாப்பிடுவதற்கு யோகியமாக அன்னம் குடிப்பதற்கு யோகியமாக தண்ணீர் அது மாத்திரமில்லை மட் நல்ல பூமி நல்ல குழந்தைகள் சொல்பேச்சு கேட்கும்படியான குழந்தைகள் நம் மனது போல் நடந்து கொள்ளும் மனைவி இவர்களெல்லாம் எனக்கு அமையணும் அப்படின்னு முதல் மந்திரம் பிரார்த்திச்சது அடுத்த வரக்கூடியதான மந்திரங்கள் நல்லோருடைய சேர்க்கை எனக்கு எப்படி இருக்கணும் என்று பிரார்த்திக்கிறது மற்ற ஆகுதிகளில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் ஆமாய்து பிரம்மச்சாரிண சுவாஹா அப்படின்னு இரண்டாவது ஆகுதி ஆமாய்து அப்படின்னா பிரம்மச்சாரிணா மாம் ஆயந்தூ பிரம்மச்சாரி அப்படின்னு நம் சொல் பேச்சு கேட்டு நம்மிடத்தில் உள்ள வித்தியையை கற்றுக்கொள்ளக்கூடியவன் அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர் அந்தேவாசி அப்படின்னு நாம் சொல்கிறோம் பிரம்மச்சாரிணா அப்படின்னா அந்தேவாசினகான்னு அர்த்தம் எப்பொழுதும் நாம் படித்த படிப்பை சொல்லி சொல்லிப்பதற்கு மாணவர் எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் அந்த மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிமாயந்து பிரம்மச்சாரி இது மூன்றாவது ஆகுதி என்னிடத்தில் வரக்கூடியதான மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா விமாயந்தூ வி அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கணும் அசடாக இருக்கப்படாது என் என்னிடத்தில் படிப்பு சொல்லிக்க வரக்கூடிய மாணவன் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கணும் கிரகணசக்தி மேதாசக்தி அதிகமாக உள்ளவனாக இருக்கணும் பிரமாயந்த பிரம்மச்சாரிண சுவாஹா இது நான்காவது ஆகுதி பிரமாயந்து பிரம்மச்சாரினா அப்படின்னா அந்த நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான படிப்பை அவன் பயன்படுத்துபவனாக இருக்கணும் ஏதோ படித்தோம் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறது அல்லது ஏதோ இவ்வளோ சம்பளம் வருங்கிறதுக்காக படிக்கிறது ஸ்டைஃபண்டு கிடைக்குங்கிறதுக்காக படிக்கிறதுங்கிறது கூடாது அப்படி இல்லாமல் அந்த படிப்பை படித்த பிறகு பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் தமாயந்தோ பிரம்மச்சாரி அந்த அவன் படித்ததான படிப்பை சொல்லிக் கொடுக்கும்படியாகவும் படிக்கணும் சொல்லி கொடுப்பவனாக இருக்கணும் தான கொடுப்பவன் அர்த்தம் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதான படிப்போ வஸ்துக்களையோ மற்றவர்களுக்கு கொடுப்பவனாக இருக்கணும் ஷமாயந்தோப் பிரம்மச்சாரி நல்லதையே நினைப்பவனாக இருக்கணும் நாம் போய் ஒரு இடத்துல படிக்கிறோம் அப்படின்னா இந்த படிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் இந்த படிப்பு என்கிற எண்ணத்தோடு உள்ளவனாக இருக்கணும் அந்த மாணவன் அப்படிப்பட்ட மாணவன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்மிடத்திலே வித்தியையை கற்றுக்கொள்ள வரக்கூடியதான மாணவனையும் பிரார்த்திக்கிறது மேலும் இந்த மந்திரம் எப்படி பிரார்த்திக்கிறதுன்னா ஆமாஜந்து பிரம்மச்சாரிணஸ் சாஹா அப்படின்னா எனக்கு எப்பொழுதும் உதவி செய்வதற்கு என்னை சுற்றி எப்பொழுதும் இருக்கணும் அந்தவாசினா அப்படின்னா மாணவனையும் குறிக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் குறிக்கும் அது வேலையாட்களாக இருந்தாலும் சரி நமக்கு ஆலோசனை சொல்பவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்தேவாசினகான பேர் அவர்கள் எனக்கு நிறையா கிடைக்கணும் தக்க சமயத்தில் நல்ல ஆலோசனை சொல்பவர்கள் எனக்கு கிடைக்கணும் வேலையாட்கள் எனக்கு எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கணும் இவர்களெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா விமாயந்து பிரம்மச்சாரி நஸ்வஹா ஒருத்தர் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறார் ஆனால் அவருக்கே கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது நமக்கு ஒரு பணம் தேவைப்படுறதுன்னா உடனே பணத்தை கொடுத்து உதவி செய்பவராக இருக்கணும் நம்மிடத்தில் இருப்பவர் வேலையாட்கள் நம்மை சுற்றி இருக்கானா எதற்காக வேலை செய்கிறேன்னா சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன்னு இருக்கக்கூடாது சம்பளங்கிறது தேவைதான் சம்பளமே முக்கியம்னு நினைக்காமல் நமக்கு இவ்வளவு நமக்கு சம்பளம் கொடுத்தோ இவர் நம்மை காப்பாற்றியிருக்கார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் என்னை சுற்றி உள்ளவர்கள் பிரமாஜந்தூ அவர்கள் உண்மையாக வேலை செய்பவராக இருக்கணும் என்னிடத்திலே ஒரு மாதிரி பேசுகிறது வெளியில் போனாலும் ஒரு மாதிரி பேசுகிறது அப்படின்னு இருக்கக்கூடாது எங் எல்லா இடத்திலும் சமமாக ஒரே மாதிரியாக பேசுபவராக இருக்கணும் தமாயந்தோ எப்பொழுதும் நமக்கு உண்மையாக உழைப்பவராகவும் நம்மால் முடியலைன்னா அவரே கொடுத்து உதவி செய்பவராகவும் எனக்கு அமையணும் என்னை சுற்றி உள்ளவர்கள் சமாயந்தோ நான் நன்றாக இருக்கணும் என்கிற எண்ணம் உள்ளவராக இருக்கணும் அப்படிதானே ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம்னா முதலாளி சௌக்கியமாக இருக்கணும் முதலாளி நன்று முதலாளி மேன்மையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையாக வேலை செய்பவன் அர்த்தம் நான் வேலை செய்யணும் முதலாளி நஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என்னை சுற்றி உள்ளவர்கள் நானும் சௌக்கியமாக இருக்கணும் என்னுடைய முதலாளியும் சௌக்கியமாக இருக்கணும் மனநிம்மதியோடு இருக்கணும்னு எண்ணுபவராக இருக்கணும் என்னை சுற்றி உள்ளவர்கள் அப்படின்னு இந்த இரண்டு விதமான அர்த்தத்தையும் இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது மேலும் யசோஜனேசா நிஸ்வா யஷஹா அப்படின்னா என்னை பற்றி நல்ல விதமாக அனைவரும் பேசணும் ஜனே அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் ஜனங்களுக்கு நடுவில் என்னை பற்றி நல்ல பேசும்படியாக நான் இருக்கணும் ஸ்ரேயான் வஸ்யசோசா நிஸ்வகா ஸ்ரேயான் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை நான் அடையணும் உயர்ந்த ஸ்தானம்னு எது உண்டோ வஸ்யசா அந்த ஸ்தானத்தை நான் அடையணும் என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னுடைய ஸ்நேகிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவராக இருக்கணும் அவர்களும் ஈஸ்வரனிடத்தில் பக்தியாக நம்பிக்கையோடு கூட உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகத்தை எனக்கு ஏற்படுத்தணும் அப்படி ஒரு நண்பர்களை எனக்கு நீ ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்திச்சு மேற்கொண்டு மந்திரங்கள் பிரார்த்திக்கிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்